வணக்கம் செப்டம்பர் 25 ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு லட்சிணையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரேகா சர்மா என்பவர் தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இந்தியாவில் டெல்லி நகர் காவல்துறை அனைத்து மகளிர் சிறப்பு ஆயுதம் மற்றும் தந்திரப்படையை இணைத்துள்ளது மூன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மத நடவடிக்கைகள் கேரள மாநிலத்தில் இந்திய கடற்படையால் நிகழ்த்தப்பட்டது நான்கு சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்ட பெபெ பாத் என்ற புத்தகத்தை எழுதியவர் விஜய் கோயல் என்பவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகின் முதல் டர்மல் பேட்டரி பிளானட் தொழிற்சாலை டெர்மல் டிஎச் இ ஆர் எம்ஏஎல் டர்மல் பேட்டரி பிளானட் தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது இரண்டு கேரள மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கடுமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிப்போர்களை காப்பாற்றுவதற்காக இந்திய கடற்படை எந்த பெயரில் தனது மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது மூன்று பூமி ராசி போர்ட்டல் அதாவது பிஹெச்ஓ h ஐ ஆர் ஏ r ஓர் டி எல் பூமி ராசி போர்ட்டல் எனப்படும் பூமி ராசி வலைதளத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது நான்கு ஐநாவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி